ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அறிவிக்கின்றார்கள் நபி அணி அவர்கள் முகத்தில் சூடு போட்டு அடையாளம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இனிமேல் நான் கழுதையின் முகத்தில் அடையாளம் இடமாட்டேன் எனினும் முகத்தை விட்டும் தூரமான பகுதியில் தேவைப்பட்டால் அடையாளம் என்று கூறிய அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அவர்கள் தன் கழுதையின் பின்பகுதியில் இரு ஓரத்திலும் அடையாளமிட ஆணையிட்டார்கள் இரு ஓரங்களிலும் அடையாளமிட்டவர்களில் இவர்களே முதன்மையானவர்கள் ஆவர்லி இரண்டு ஒன்று